வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு தொழிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து உணவை மருந்து பகுதி இந்த உணவை மருந்து பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ருக்க விஷயம் கருவேப்பிள்ளைங்க கருவேப்பிள்ளை வந்து நம்ம உடலுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து நன்மை நிறைய கொடுக்குது அதில் உள்ள சத்துக்கள் பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான சத்துக்கள் தலைமுடிக்கும் கருவேப்பிலை யூஸ் பண்ணலாம் நம்மளோட உடல் செரிமானம் மற்றபடி நம்மளோட திசுக்கள் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம உட உணவில் சுவை கூட்டுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீரிழவு அதாவது சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சர்க்கரை நோய்க்கு இதெல்லாம் அருமருந்துங்க கண்ணுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அந்த கேரளாவில் திருவனந்தபுரத்தில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து இதை வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க எதுக்காக நம்ம இந்தியாவில் வந்து இந்திய சமையலில் அதுவும் குறிப்பாக தென்னிந்திய சமையலில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கடுகும் கருவேப்பிள்ளையும் நம்ம வந்து தாலிப்புக்கு யூஸ் பண்ணுறோம் அது வந்து நம்மளோட உடம்புல உள்ள திசுக்கள் சாகாமல் இருக்கிறதுக்காக முக்கிய பங்களிக்கிறதும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்துக்கோங்க நம்ம உடம்புல உள்ள திசுக்கள் வந்து நம்ம ச இருக்கிறதுக்காக தான் அந்த கருவேப்பிள்ளையும் கடுகும் நம்ம வந்து உணவில் வந்து ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறோம் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு தொடர்ந்து மூணு மாதம் காலையில் வெறும் வயிற்றுல வந்து ஒரு கொத்தோ ரெண்டு கொத்தோ கருவேப்பிள்ளை இளம் கருவேப்பிள்ளையாக மென்று சாப்பிட்டிங்கன்னா எப்படி வேப்பில சாப்பிட்டா நீரிழிவு கட்டுப்படுதோ அதே மாதிரி இந்த கருவேப்பிள்ளை சாப்பிட்டாலும் நீரிழிவு கட்டுப்படும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வாரம் ஒரு வாட்டி எப்படியாவது கருவேப்பிள்ளை துவையல் கொஞ்சம் பச்சையாக சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க அது வந்து குழந்தைங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ இருக்கற குழந்தைங்களுக்கு கன்று ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா நான் பார்க்குற வரைக்குமே சின்ன குழந்தைங்க நிறைய பேர் வந்து கண்ணாடி போடுறாங்க அது கண் சம்மந்தமான நிறைய பிரச்சனைங்க இருக்குது டிவி பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க அதனால் அந்த கண் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து கருவேப்பிள்ள வந்து நம்பர் ஒன் மருந்து அது இல்லாமல் நம்ம அந்த தலைமுடிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த முடி அடர்த்தியாக இல்லாமல் கொட்டி சின்ன வயசுலே ரொம்ப முடி இழப்பெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது பச்சையாக அரைச்சிட்டு தேங்காய் எண்ணெயில் கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நாளைக்கு வெயிலில் வச்சுட்டு அந்த வெயில் சூடு ஏறணும் இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம பண்ணலாம் அது அதாவது ஒரு இரநூறு கிராம் தேங்காய் எண்ணெய்னா ஐம்பது கிராம் கருவேப்பிலை அந்த கருவேப்பிலையை நல்லா அரைச்சி தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதோடைய சாறு புழிஞ்சி அந்த க கலந்துட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் கண்ணாடி பாட்டில் அது மாதிரி ஏதாவது பார்த்ததில் நல்ல வெயிலில் துணி வேடு கட்டி நம்ம ஊருகாலலாம் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு பத்து நாள் வைக்கணும் சன் கிளீன் சொல்லுவாங்க அதை அந்த எண்ணெயை வடிகட்டிவிட்டு தலைக்கு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த தலை முடிக்கிற ப்ராப்ளம்லாம் குறையும் ஒத்தை தலைவலி எல்லாத்துக்குமே அந்த கருவேப்பில் வந்து ரொம்ப நிவாரணம் கொடுக்குது இன்னிலேருந்து யாரும் கருவேப்பில் வேஸ்ட் பண்ண மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போங்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி